பெருமாட்டுன்றி கிளந்த அமைச்சர்கள் மாண்டு தலைவர்கள் அப்புறம் என்ன இப்படி எல்லாம் போய் பழக்கமானவர்கள் இப்ப தந்தையிலே பெருமானே தாயும் தந்தை இல்லாத தனியனா இருக்கிறான் அவனை காணுகிற அறிவருக்கு நமக்கு என்ன போனார் ஆனா போகும்போது கொஞ்சம் அச்சம் இருக்கும் மல்லவா சுவாமி காஞ்சிபுரத்துல இப்ப பரவாயில்ல இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல தாய்ந்தான் ஏறன்னு சொன்ன மதுரைக்கு நாளை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிடலாம் ஆறு மணியா அப்ப எல்லாம் என்னது கால்களால் பயன் என் நடக்கணும் நடந்து அவருடைய ஆணையும் காப்பாத்து கிளிய விட்டு தொட்டிலாம் எடுக்கப்படாது உலகிய அமைப்பில் இருக்கும் போது அருளியலுக்கு செல்லுகின்ற பொழுது அப்பவும் ஒரு படை வேணும் என்ன படைக்கலமாக எடுத்து அஞ்சு என்ன படைக்கலாம் வேண்டியது காமிங்க எடுத்து பாத்துட்டு போட வாழாது கத்தார ஆனா என்ன வேலை செய்யுமோ அதை விட லட்சம் மடங்கு வேலை செய்யறது என்னது படைக்கலமாக வச்சிருக்கீங்க அதனால நாட்ட மூன்றவன் நாம வாழ் கோடு தன் வாயில வாழா வைத்து கொண்டானான் இவடி மேல்கோடு மனுஷன் நடந்து போய் பழக்கம் குதிரை எதிரில போனவன் தான குதிரை தான் தான் குதிரை இல்லை நீங்க ஆனா குதிரை போனார் அன்புங்கிற குதிரை மேல ஏறி திருவைந்தெழுத்துங்குற கையில இருக்கிறான் அந்த வாழை வைத்துக் கொண்டு அருமையா போனான் இதோ இப்பொழுது மதுரை மாநகராட்சி தங்களை வரவேற்கிறது என்று வந்துட்டது ஆமா உடனே கல்லும் ஆறாடல் அத்தம் கடலி இங்குண கனை கடல் தெல்லுமான பலவும் வாணிமீர் கண்ணலும் தெரிந்தும் புல்லு மாநில நடிந்து புறங்கிடக்க நடந்து போய் பல்ல மாமூலை யார்கள் நம்பையில் வைகை அந்த உரை எய்தினான் இதோ வைகை பேரார் வைகை பெறார் வையை கரைக்கு போயிட்டான் வையை கரைக்கு போகும்போது எப்படி இருக்கு தண்ணி கூட யாரு அன்பு இது பூ பூனல் யார இடங்கோட தண்ணியா போது இல்லைய பூவா போதான் புனல் யாரு அந்த இது பூம்பூனல் யாரன பையை என்னும் பொய்யா குலக்கொடி நெஞ்சு அள்ளும் செலப்பது ஆகவே அந்த வையை கரைக்கு போனது போனா வையை ஆறு பெருக்கெடுத்து போகிறது போகின்ற பொழுது ஒன்னும் ஓட கடமைலாம் போதாமி ஒரு வாரம் ஆகு தண்ணி ரொம்ப அதிகமா போகுது யாரும் கடக்க முடியாது ரொம்ப அருமையான ஒரு வழி என்ன செய்தார் பழுதி பாண்டியன்தான் எனக்கு பகைன்னு நினைச்சேன் இந்த ஆறு முல்ல பகையா போச்சு என்ன பண்ண மீண்டும் யாரு படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சியன் ஆவில் கொண்டேன் அதையே பிடிச்சுக்க பெருமானே இப்படி வைகர் இப்படி இருக்கேங்க அப்படியாப்பா அப்படிங்க அவரே என்ன பண்ணார்னா வெள்ள நோக்கி அழுங்கு செம்பியன் மெலிவு நோக்கி விரைந்தடி கள்ள நோக்கிலகப்படாதவர் கனவு போல நினைவில் வந்து உள்ள நோக்கு உடை அன்பரு கருள் உருவமாகியோக்கி வரும் பெரும் பூனல் பற்ற நோக்கிய பார்த்தரும் கனவில் வந்த பெரியவராகிய சொக்கநாதர் தான் நனுவிலும் வந்தார் வந்தார் மணிவாசர் படங்கள்ல சொல்ற கனவிலும் தேவருக்கு அரியோய்ப்போத்தி தேவர் கன கூட பார்க்க முடியாது ஆனால் அடியேனுக்கு நான் மதுரையிலிருந்து வருவதற்கு முன்னாலே நீ திருப்பெருந்துரை வந்து துருந்த மரத்தில் இருந்து குருநாதனா இருந்து நாய்க்கு அருளினை போட்டி இந்த நாயனுக்கு நீ அசிண்டாம் என்று சொல் அதனாலே அப்படிப்பட்ட பெருமான் கனவில் வந்த பெருமான் நனைவிலே ஒரு சித்தராக வந்தாராம் சித்தர்னா படநாட்டில் வர்ற மாதிரி ஒரு சாமி மாதிரி வந்தார் நீங்களே என்னப்பா என்ன நிற்கிற கலை நிற்கிறியே என் அந்த கரைக்கு போகும் ஒரே வெள்ளம் படகு இல்லை அந்த படம் போகணும் சுவாமி எப்படி போடல அப்படி பார்த்தார் தண்ணி தானா விலகிச்சு தண்ணி விலகிருந்தார் நடந்தார் ஆகவே வான வழி மருந்தித்துணை ஆக வாய்ப்படித்துணி என்பதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் கந்திரு அலங்காரத்தில் அருணகிரா அருமையா இருக்குனர் ஒவ்வொன்னுக்கு என் கண்ணுக்கு துணை என்ன தெரியுமா விழிக்கு துணை திரு மென்மலர்பாதங்கள் முருகா உடைய திருவடி எனக்கு கண்ணுக்கு துணி விழிக்கு துணை திரு மென்மலப்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை எனக்கு சொல்லுக்கு என்ன துணையினர் முருகா என் நாமங்கள் விழிக்கு துணை திரு மென்மலப்பாதங்கள் மெய்மே குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன் செய்த பழிக்கு துணை பன்னிரு தோள்களும் இது மாதிரி காஞ்சிபுரத்திலிருந்து மதுரைக்கு போகும்போது ராத்திரியில் பயமா இருக்குன்னாரு பயந்தளனி வழிக்கு துணை வேலும் செங்கோரம் மயூரமே அவங்களெல்லாம் அனுபவமாக இருந்தது அனுபவமாக இருந்தது நமக்கெல்லாம் வெறும் பார்த்தாதான் அனுபவத்துக்கு வரணுமே பருவதற்கு தாண்டா பாடு பார்ப்பேன் ஆமாம் பாட்டோட போயிடுறதில்ல பிரயோஜனம் என்ன இருக்குது என்ன பிரயோஜனம் இருக்குது பாட்டோடைய போயிட்டா என்ன பிரயோஜனம் யாரும் அப்படி கண்டிக்கல தாய்க்குலம் தான் கண்டிச்சது இங்கே வாங்கடா எத்தனை வருஷமா படிச்சுட்டீங்க சாமி ஒரு ஐம்பது வருஷமா ஏதேன்னு கொஞ்சம் உள்ளத்தில் தொட்டுதான் அதுதானுங்க இல்லைன்னு முதல்ல இந்த காலி பண்ணுங்க நூலறிவு பேசி நுழைவில் வெறும் கிளம்பு நூலறிவு பேசி நுழைவில் நூலறிவு பேசுவதெல்லாம் இங்கே நுழைவதற்காக அந்த அனுபவம் பெறுவதற்கு தான் வெறும் பேச்சிலே இருந்துட்டு அந்த உள்ளே நோ அட்மிஷன் அதனால வரும் வர வேண்டும் பெருமான அருள் நமக்கு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் வளர்க்கிறோம் எனவே அந்த சித்தராக வந்தவர் ரொம்ப அருமையா அழைத்துட்டு போனாராம் எங்க இந்த வைகை மாற்று மட்டும் பறந்த ஆறு கடந்து வந்து வடக்கு வாயில் திறந்து போய் இப்ப இதோ வைகை ஆற்றை கிடந்தார்கள் நல்ல முதிரை எப்படி இருக்குன்னு கேட்டா நல்ல மதில் அந்த அரண்லாம் இருந்தது அரண் இருந்தது அது அந்த காலத்துல அரண்மைச்சு ரொம்ப சிறப்பா சொன்ன காலம் ஏன்னு கேட்டீங்கன்னா மேல வந்து குண்டு போடுற காலம்லாம் இல்லை அப்படி விஞ்ஞானம் இல்லை ஏதேன்னு வந்தா நேரம் கட்டிக்கப்படா இருந்துட்டு வந்தா வர முடியும் இந்த கட்டிக்கப்படாவுக்கு அவன் தரண்படைஞ்சிடாங்க அவ்வளவுதான் திருவள்ளூர் கூட அந்த அறம் தான் சொன்னாங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் அவர் கால இல்லையில அந்த அறன் சொன்னார் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் அரண் பொருள் திருவள்ளுவருடைய அணுகுமுறையே தனியில் தனியில எதெழுத்தாலும் எந்த அறன் வந்து யாருக்கு பாதுகாப்பு ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவருக்கும் அரண் எதிரிக்கும் இந்த அரணை கடந்தெல்லாம் ஆகணும் ஒரு பெரிய மலையாக இருக்கே அவனுக்கும் மலைப்பூ உள்ளக்கு என்னன்னாரு இந்த அரண் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை எனவே எதிரிக்கும் அது ஒரு பொருளாக இருக்கும் இங்கேக்கும் ஒரு பொருளாக இருக்கும் இல்லைங்களா கேட்கிறாரே வர்றாங்க ஆ வாங்க வாங்க ஈஸ்வரன் இல்லைங்களா அப்படி தானே எல்லாருக்கும் அப்பன் யாரு ஈஸ்வரன் தான் அப்பன் எனவே பறந்த ஆறு கடந்து வந்து எப்புணர் ஆடுத்து என்ன செய்தார் பாரு இரவுல போறார் போகும்போது நீராடாமல் பெருமானத்தை வழிபாடு செய்யக்கூடாது பெரும்புணல் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி முதல்ல எந்த தகுதி குளிச்ச பெரும்புலர் காலை மூடி கழித்து கலந்ததோர் காதல் கசியோடு காவிரி வாய் குளித்து ஏன் இப்படி சொல்றாங்க காலையில முழுகணும்னாரு திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் நான் தான் சொல்லி வச்சிருக்கிறேன் படிக்க மாட்டேங்கிறீங்க புறந்தோய் நீரான் அமையும் உடம்புல புற தூய்மை வேணும்னு சொன்னா எதுல வரும் தண்ணியில தாண்டா இருக்கு சோப்புலாம் அதெல்லாம் பெரிய நிதி மிகுத்தவர் தண்ணி அடிப்படை வசதி அதனால தண்ணீனால் அமையும் புறந்தூய்மை நீரான அதனால பொற்றாமடையில நீராடுவித்து அறந்தவாத அறந்தவாத சாம கண்டயம் புகுவித்தாரரும் வந்த சித்தர் அந்த அந்த வை கடப்பதற்கு மட்டும் துணியாகல அரண்மனை வாயிலையும் திறக்கார் திறக்க வைத்தார் திறந்து இதோ திருக்கோவில் வர்றார் திருக்கோவிலையும் திறக்க வைத்தார் நீராட வைத்தார் கொஞ்சம் மானசிகமா மதுரையை வழிபாடு செய்து பொற்றாமரை நீராடுகிறோம் நாமும் யாரோட அந்த காடு வெட்டியை கூட இப்படனே என்ன பார்ப்போம் சித்தி விநாயகர் இருக்கு அதை வணங்கி போகணும் திருவிழையா பாலத்துல அந்த சித்தி விநாயகருக்கு தான் வணக்கம் சொல்றாரு சத்தி ஆய்ச்சி தனிப்பரமுத்தி ஆன முதலை துதிசையாக சொற்பொருள் நல்குவ சித்தி ஆணைதன் செய்ய பொற்பமி சித்தி ஆணை சும்மா சின்ன வருமா இருக்காங்க நமக்கு போறாவே அவசத்துல நேரம் மீனாட்சி மனுக்கு போவோம் சொக்கநாதிரியும் பார்க்க மாட்டோம் நேரம் வந்துடும் அதான் நமக்கு இருக்கிற பரபரப்பு திருவள்ளாத்துக்கு போகிற மாதிரி தான் நேராக சனி பகவானை பார்ப்பான் வந்துடுவான் இந்நேரம் ஏண்டா கோயிலுக்குள்ளே போனியா அது எதுக்கு சாணி இவர் தயவு இருந்துட்டால் வேறு எந்த தெய்வமும் தேவையில்லை போடான்னு அப்படி அப்படி இல்லாமல் சித்தி விநாயகரை வணங்குறோம் வணங்கினா வணங்கின உடனே நேராக அவன் அன்னியினுடைய கோவில் தான் எது அங்கேயர்கி கோவில் இல்லை இப்போ அதுக்கும் கூட வார் சித்தி விநாயகர்ப்பா இது வணங்கிக்கணும் தோப்பு வரணம் பொண்ணும் தெரியுமா தெரிஞ்சால் இங்கே சொல்லிக்கிறது அப்படின்னு சீத கிழவை சந்தாமறிப்பும் பாதிச்சலும் பலி விசி பாட எல்லாம் சொல்லு தித்தக விநாயக விரைகடல் சரணி அது வரைக்கும் சொன்னியா வா சரி உள்ளவா நேரா நேரா எங்க போகணும் நாம எங்க போவோம் அங்கேயர் கண்ணி கோயிலுக்கு போவோம் ஆனா இவர் எங்க போற நேரா சொக்கநாதர் கோயிலுக்கு போற நம்ம மூவர் பாடலிலும் சொக்கநாதர் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்காரு தனியாக போய் அங்கே இருக்க வழிபட்டார்னு சொல்லு ஏன் பெருமானியின் வேரல்லல் அவர் அல்ல வேற அதனால சொக்கனா வழிபடுறேன் அதனால் நேரம் சொக்கனா இருந்துச்சு உள்ள வாப்பா உள்ள அருமையாக வளம் வந்து வளம் வருகின்ற பொழுது ஒரு அருமையான இடம் இருக்கும் எல்லாம் வல்ல சித்தர்ன்னு பேர் எல்லாம் பல்ல சித்தர் நீங்கள் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் கொற்றவை அதாவது துர்க்கை சன்னதி இருக்கு அது பக்கத்திலேயே இருக்கும் சின்ன கோவில் அதை வளம் வரணும் எல்லாமல்லை மரணம் வந்து அதையும் வழிபாடு அருமையா சொக்கநாதர் வழிபாடு செய்திருந்தார் ரொம்ப அருமையா செய்த அப்படியே மீனாட்சி வழிபாடு செய்திருக்க ரொம்ப அருமையா இருக்குது அருள் சூழ் கொண்ட அங்கயற்கு ஆனோ பெண்ணா பிறக்கும் ஆனால் எங்கள் அங்க சூழ் கொண்டாள் கரு கொண்டிருக்கிறாள் அது என்ன போல என்ன போல பிள்ளையா ஆனோ பெண்ணா வராது பத்து மாசத்துல அது நின்னும் போவாது அப்படின்னா இது என்ன சார் புதிய பிரசவமா இருக்கு ஆமா புதிய பிரசவம் அந்த வயசுல இருந்து பிரசவம் ஆகிறதே எதுன்னு கேட்டா ஆணோ பெண்ணோ கைகால மூக்கு வச்சது அல்ல பின்ன ஆண்மாக்கள் ஆகிய நமக்கு அருள் என்ற ஒன்றை வழங்குகிற கரு அது அப்ப தாய் குளத்தில எல்லாம் கருவுற்றதுன்னு சொன்ன குழந்தை கரு மீனாட்சியம் திருவயத்துல கரு கொண்டதுல அங்கையற்க சில இடங்களை ரொம்ப உயர்வா அப்படி அடாக அப்ப மீனாட்சி அம்மன் வயிற்றில் இருப்பது என்ன கரு என்று ஒருத்தான மீனாவிடல ஆனா பெண்ணா நவராத்திர கூட பத்து நாள் மீனாட்சி அருமையா படிக்கும் படிக்கும் நூறு பாட்டு பத்து நாள் நவராத்திரி ஒன்பது நாள் பத்தாம் தினம் பத்து பாட்டு படித்த மீனாட்சி அம்மை அப்படியே வீட்டில் வந்து விளையாடுவார் எனவே அந்த தரிசனம் பாருங்க வெம்மை சேகரத்தின் மேய தம்மையும் பணிவித்து பொற்றாமரில் நீராடச் தன்னையும் பணியும்பிடியாச்சு சொக்கநாதர் ஆகிய ஏனா வந்தவர் மாதிரி தோணுது தன்னையும் பணிவித்து அம்மை அங்கையற்கையும் பணிவித்து மீனாட்சிமையும் அணங்கும்படியாது இன்ப வெள்ளத்து அழுத்தினார் சித்தசாமி வந்தது சித்தர் மன நிம்மதியாக்கான ரொம்ப அழகுங்க நான் எத்தனையோதரம் மதுரைக்கு முன்ன ஒரு பாலாச்சு முன்ன வந்திருக்கிறேன் இன்றுதான் முறையா பொற்றாமறையில் நீராடி வழிபா இருக்கா ரொம்ப நிம்மதி அருமையான வழிபாடு அவனுக்கு அங்கேயே அந்த காடு வெட்டி வந்தது பெருமானி நான் வரவே பயந்து எனக்கு இடையில ஒரு அருமையா ஒரு சித்தர் வந்து உதவினார் அவர் உதவியது மட்டும் அந்த ஆற்றை ஆறு பகையா இருக்குன்னு நினைச்சேன் ஆற்றையும் செய்தார் உள்ளே வரும்படியா செய்தார் வழிபாடு செய்து அதனால நான் எப்போ உன்னை வழிபட நினைத்தனோ சொன்ன உடனே எனக்கு அந்த ஆறு கொடுத்தாயே என்று சொல்லி ஒரு அருமையாக வாழ்த்துகிறான் பெற முடித்தாய் போற்றி பன்னியல் மறைகள்னால போற்றி அருமையான பையனா ஒரே அந்த நிலையா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு உண்டு அதுலேருந்து பிறட மாட்டாங்க மாற மாட்டாங்க ரொம்ப அருமையா இருக்கும் எண்ணிய எண்ணிய முடித்தாய் போற்றி நினைத்ததை நினைத்தவாறு நடத்தி கொடுத்துட்டா பன்னியல் மறைகள் எங்க அம்மா பேசுனா பேசினாலே அதெல்லாம் பண்ணா இருக்குமா நீங்க பான்னா தானே பண்ணு அது பாடினாலே நமக்கு வரமாட்டேங்குது அவங்க பேசினாலே பாலா ராஜா நேராக கொடுங்க இட்லி சாப்பிட்ற நீலாம்புரி அப்படின்னா பண்ணி நேர் மொழியா என்றெல்லாம் அதனால அப்படிப்பட்ட எங்களுடைய தாய்க்குலத்தை நீ கணவனாக இருக்கிறாய் புண்ணியர் தமக்கு வேத பொருளுரை பொருளே போற்றி நல்ல ஞானியர்களுக்கு வேதங்களை எல்லாம் அருளி செய்கிறாய் விநிதி விமானமேய சுந்தர விடங்க போற்றி அப்படியே இந்திர விமானத்தில் எப்பொழுது அருள் செய்து கொண்டிருக்கிறாய் எடுத்தேன் மேனால் என்ன பிறவிதோறும் அவ்வுடல் எல்லாம் பாவம் ஆரம்பொருட்டாக அன்று எத்தனையோ பிரிவி எடுத்தேன் அத்தனை பிரிவையும் எதனால் எடுக்க முடிஞ்சது என்ன ஒன்னு அறம் இன்னொன்று மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனை வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாய்குாதியா அப்படிப்பட்ட சிறியவர் நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் இந்த அறம் பாவம் என்ற இந்த ரெண்டு கைத்தினால கட்டி அதுக்கு மேல நகாஸ் அருமையான தோல் போட்டு தோல்ல பல டிசைன் கருப்பு சிவப்பு மாஞ்சிப்பு பலரகம் அப்படி மூடி உள்ள ஒரே அழுக்கு அதெல்லாம் வெளியே தெரியாத பண்ணி வச்சு உள்ள ஒரு அஞ்சு அடியாளையும் வச்சு ஐம்புறிகள் ஒரு துணை வச்சாங்க துணை வச்சது அந்த அஞ்சு பேரோட சேருமே தவிர நம்மோட சேராது அப்படி ஒரு பாடா போன மனசு தாயுமானார் எல்லாத்தையும் செய்யலாம் போல இருக்கு சுவாமி பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ நான் எல்லாம் ஜலமேல் நடக்கலாம் வேறொருவர் காணாமற் உலகத்து உலாவலாம் எல்லாம் செய்யலாம் மாட்டிருக்குது இந்த பாழா போன மனச அடக்க முடிய இது எனக்கு வேணா அருமையா இருக்கலாம் அவ்விடத்திலுமா அருமை உசிக்குறாரு எப்படியாவது மன தேவலான் அதனால பாடான உனக்கு அருமையோ உனக்கொடவா கடினம் கொஞ்சம் உனக்கு கலந்த அன்பாய் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறிய சொல்ல ஆகவே இப்படிப்பட்ட பாவம் அறம்பொருட்டாக அன்றும் பொடித்தாயுந்தன் சேவடிக்கு அடிமை பூண்ட இவ்வுடல் ஒன்றே என்றோ எனக்கு உடலானதையா எத்தனையோ நான் பிறந்தேன் புல்லாய் பூடாய் புழுவாயெல்லாம் பிறந்தேன் இந்த உடல் தான் சுவாமி உண்மையான உடல் நிறைய அருமையா உன்னை வழிபட்டு வழிபட்டு அதனால இன்றுதான் உண்மையான எடுத்த பிறவியினுடைய பயனே பெற்ற மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் எல்லாரும் பிறவி வேணான்னு சொன்னாங்க உன்னை வணங்கி வாழும்படியான பிறவி இருக்குமான அதுவே வேற ஒரு மக்கட்ச வேண்டாங்க அப்படிப்பட்ட அருமையான என்ன நன்னாளாக ஆயிற்று இன்ன பலவும் ஏத்தி இறைஞ்சி பல்வரம் வேண்டும் பின்னகு வேடி நானை வேந்த சாமி நிற்குதுன்னா யாரு சொக்கநாதர் சிவலிங்க திருமியணியிலிருந்து தன்னையும் காட்டினார் ஒரு சித்தராய் வந்து கூடம் நிற்கிற கூட எது வரைக்கும் அந்த மதுரை எல்ல வந்ததிலிருந்து வையாட்டங்கரை வந்ததிலிருந்து இன்னமும் கூடவே இருக்கிறது சரியப்பா இப்போ போகும்போது என்ன பண்ணணும் கேட்டால் சத்தப்படாமல் போகணும் நானும் வர்றேன் எது வரைக்கும் எந்த வாயிலை திறந்து வந்தாரோ அந்த வாயில் அந்த கதவு மூட அந்த இடத்துக்கு வரைக்கும் ஏன்னா ஒன்னை யாராவது பார்த்துட்டு யாருன்னு பிடி உள்ளதல் விட்டாங்கன்னா அப்பெல்லாம் முன்ஜாமீன்லாம் கிடையாது பிடிச்ச உள்ளதல்னா தள்ளினது தான் சிவ அதனால நான் வர்றேன் பான்ட்டேன் அதனால் மன்னிணை மின்னகு ஏதம் செய்யும் இவனை ராத்திரில தப்பித்தவரி பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி என்னுடைய ஆணை இல்லாமல் சோழன் வந்தான் வழிபாட்டுக்கு வந்தான் என்று தெரிஞ்சிடும் அந்த அமைதியா இருந்து வழிபாடு செய்துட்டு இல்லை சரி புறப்படும் சொல்லுவான் மன்னனை சித்தசாமி உத்தர வழிக்குண்டேகா எந்த திசையில் வந்தார மீண்டும் அந்த திசையிலே அழைச்சிக்கிட்டே போனார் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னா இவ்வளவு கஷ்டப்படணும் இவ்வளவு கரையெழுத்து ஒரு ஆன்மாவையும் கரையேற்றணும்னா அவன் படுற பாடு இவ்வளோ வழிபாடுன்னு நம்ம செய்வது அதனால்தான் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு துணை வேற எதுவுமே இல்லப்பான் அருந்துணையை அப்ப சுவாமியா அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்தைய அகல் ஞாலத்தகத்துள் தோண்டி வருந்துனையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்களத்தடைக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனி போகமாற்றி மாற்றி பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையீ அவன் அருந்துணை பெருந்துணை ஆன்மாக்களுக்கு ஒரு துணை இருக்குமான பெருமான் தான் துணை தோழா போற்றி துணையே போற்றி துணையே போற்றி அதனால அந்த மீண்டும் அடித்துக் கொண்டு வந்தாராம் வந்து மண்ணி நெய் வளர்க்கும் வைகை வடகரை அளவும் நன்னி வையக்கரை வரைக்கும் வந்தாராம் கூட ஒருவித இடையூறு இந்த ஆன்மாவை வரக்கூடாது வழிபாடு செய்ய வேண்டும் என்று கருதி அவ்வளவு பாடுங்கான் அம்மான் அவர் இன்னும் அத நீ வழித்துணையா வர்றது இருக்க பாரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல நீங்க நல்ல திருவாசரம் தேவாலம்லாம் படிச்சுக்கிட்டே இருந்த நேர ஆற்காடு சத்துவாச்சேரி அதனால எல்லாம் வருவார் ரத்தனகிரி எல்லாம் வருவார் வந்து அங்கனன் அந்த அரைகூவி வீடருமா என்னன்னு சத்தம் போட்டு ஐயா இங்க இருக்கிற ஆன்மாக்களுக்கு அது யாரா வீடு பேர் தரு வெளியில வந்தா நான் வீடு பேர் வழங்குறவன் பயணுமா அப்படின்னார் அதுக்கு சாமி இந்த பிறவியை எடுத்தவன வாங்க வாங்க வாங்க என்று சத்தம் ஊர் அழைஞ்சிருப்போம் அங்கனன் அந்த அரைகூவி வீடருளும் அம் கருணைவார்களே பாடுங்க அம்மா நாயம் அதனாலே இதெல்லாம் ஒரு லேசான உதவி எவ்வளவு உதவி செய்கிறவன் அவன் அதனால் அந்த பட அந்த வையை கரை வரைக்கும் வந்து புண்ணிய நீற்று காப்பு புண்டரனு முதலில் சாத்தி இது அவன் கேட்டவே இல்லை கேளாதும் கொடுத்தான் அவனுக்கு என்ன நினைப்பு வந்தது இப்படி ஒரு சித்தசாமி வந்து இங்கேயோ வடநாட்டு நேபாளத்திலேருந்து சாமி வந்துட்டாட்டுக்கு இப்படி எல்லாம் வழிபாடு செய்து வச்சு விட்டுட்டு விடை பெறுகின்ற பொழுது ஒரு பெரியவங்களை கண்டா விடை பெறும்போது வணங்கிக்கணும் வணங்கினா வணங்க உடனே அருமையாக திருநீர் அப்படி நெத்திலேட்டு அப்போ யாரு குருநாதன் மணிவாசகர் என்ற எனக்கு திருநீர் இட்டு ஆண்டம் சு வெீர் அணிவித்து சுண்ண வெந்நீர் கூட கையில கொடுக்கல இட்டு விட்டானா நீத்து வண்ணம் யார் யார் செய்தாங்க அண்ணல் எனக்கு ஆறு பெறுவார் அப்படிலாம் வேண்டி பெற்றார் இவனுக்கு ரொம்ப அருமையா அதோட சொல்ல வரும்போது அவன் என்ன துணையோடு படைக்கலமாக உன் ஆமத்து எழுத்து அஞ்சியன் கொண்டேன் திருவேந்திரத்தை நினைத்துக் கொண்டே வந்தான் அன்புங்கிற குதிரையில வந்தான் இப்ப போகின்ற பொழுது என்ன